நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அர்த்திகள ஆனா மேலான சகோதரர்களை பெரியார்கள் யாருமே மோத்துக்கு போனவங்க உலகத்துல வந்து சொன்னது கிடையாது பின்னால வாழ்க்கை இருக்குது எப்படி வாழ்க்கை இருக்குது சொற்கள் எப்படி இருக்குது எப்படி இருக்குது ஆனா அல்லா புறம் மூலமாக உங்களுக்கு சில அறிய சூழல் ஆட்களா தங்குகிறான் அதே போல சில நேரங்களில் மனிதர்களுக்கு கதவு மூலமாக சில நேரத்துல எல்லாம் வேறு ஏதாவது ஒரு மூலமாக சில விஷயங்களை சில காட்சிகளெல்லாம் அப்படின் காட்டு ஆனா முழுமையான முறையில யாருமே வந்து பார்த்ததும் கிடையாது முழுமையான முறையில் யாருக்கும் சொல்லவும் கிடையாது அதுதான் ஆளுமை ஆக்கறதுடைய வாழ்க்கை இப்ப இந்த ஆளுமை ஆக்கறதுடைய வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இந்த உலகத்தில் எவ்வளவு தியாகம் செய்வோமோ எவ்வளவு முயற்சி செய்வோமோ அந்த அளவுக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய அந்தஸ்துகள் கிடைக்கும் சொல்ல மாணிக்க அதாவது உள்ளத வெளியாட உண்ட சொல்லக்கூடியவங்க சொர்க்கத்துல நிறை வைக்கிறது முழுமையான காலிஷான முப்ப தீண்கள் அல்லாம்கால பயப்படக்கூடியவங்க எல்லாருடைய கட்டுகள் எடுத்து நடக்கக்கூடிய அவங்களுக்காக சொற்கட்டும் விரைந்து ஓடிவாங்க ஓடிவாங்க சொல்றா அவனுடைய மனுத்தின் பக்கம் அவனுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் அதாவது அவன் மன்னிக்க கூடியவன் நீங்க சோபா செய்ய அல்ல அவர்கிட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க அல்ல மந்திக்க கூடியவர் அதே போல அவனுடைய சொருக்கத்தை வல்லார் அல்லா சொல்றாள் இந்த பூமியை விட விசாலமான அல்லா முகா ஒரு வானம் ஒரு பூமியும் சொல்லல இந்த வானங்களும் விட சேர்ந்ததுன்னு சொல்லலாம் விசாலமானு சொல்றான் அப்ப ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் பதினாலு தட்டுகளாக அதாவது அது விரிச்சு ஒரு வானம் அந்த வானத்தோடு இன்னொரு வானத்தில் வைக்கப்பட்டது அதே போல ஏழு வானங்கள் அதுக்கு அதைவிட விசாலமான சுருக்கத்தின் பக்கம் அல்லாஹால ஆனா அல்லாஹால கடைசி இது யாருக்காக வெளியே வைக்கப்பட்டிருக்கு தப்பா உள்ளது அல்லாவுக்குறாங்களோ அல்லாவுடைய அவங்களுக்காக தான் நல்லா படம் சகோதர தெரியாது சொர்க்கத்துல அல்லாஹ் தர்ஜாக்களை வச்சுக்கிறான் ஒரு மூலம் அல்லாஹாலிட்ட கேட்டான் முகத்து ரஞ்சி முசாலிஸ் கேட்டாங்க அதாவது கடைசி தர்ஜா இருக்கக்கூடிய ஒரு சொர்க்க சொர்க்கம் எவ்வளவு பெருசா இருக்குறான் அந்த சம்பவத்தை நம்ப சொல்லி காட்டுறாங்க சொல்றாங்க ஒரு மனிதன் அல்லாமுக்கால கூப்பிட்டு கேட்பான் சொல்லுவான் உனக்கு உலகத்துல நீ வாழ்ந்தாய் உலகத்துல நீ எத்தனையோ கேட்டிருப்ப அரசர்களை பத்தி தெரியும் அரசர்களுடைய அரசாட்சியை அவங்க எவ்வளவு பெரிய அரசாட்சி எவ்வளவு பெரிய ஆட்சி எவ்வளவு உலகத்துல இருந்து அதாவது அவங்க ஆட்சி செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க சொல்லி சொல்லி எல்லாத்துல நாலு அரசர்களை பத்தி சொல்ல சொல்லுவாங்க அந்த மனிதன் அவருக்கு தெரிஞ்ச நாலு அரசர்களை பத்தி சொல்லுவாங்க சொல்லுவான்னு அவங்க அரசாட்சி செஞ்சத பத்தி சொன்ன இன்பம் வரைஞ்சிண்ட வாங்க இருந்துச்சு இப்படி அவங்க வாழ்ந்தாங்க இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க சொல்லுவான் நீ யாரு எந்த அரசர்களை பத்தி சொன்னோம் எது அவங்களுக்கு இருந்த இன்பங்களை பத்தி சொன்னியும் அதை வித பண் மடகு கூடுதலாக நான் உனக்கு சொருக்கம் தரஞ்சு சொல்றேன் அப்ப இது கடைசியாக போகக்கூடிய தர்ஜா இருக்கக்கூடிய ஒரு மனிதன்டைய அதே போல புகார்ல ஒரு மனிதன் அதாவது அவன் செஞ்ச பாவங்களின் காரணமாக அவன் முஸ்லிமா இருந்தாலும் அவன் பாவம் காரணமாக சில மக்கள் நரகத்துக்கு போவான் அப்ப அந்த நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு மனிதனை அல்லாஹால என்ன செய்வான்னு சொன்னா கொஞ்சம் அவன் உள்ளத்துல ஒரு ஆசை ஊட்டறதுக்காக சொன்னா அல்லாஹாலா ஒவ்வொரு மூவர்களையும் ஏதோ ஒரு காலத்துக்கு பின்னால ஒரு நாளைக்கு பின்னால அல்லாம சுருக்கத்துக்கு போடுவான் இப்ப அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்ற உள்ள அவனே அவனுடைய போடுவான் அவன் என்ன சொல்லுவான் யா ஹண்ணான் இருப்பான் தெரிஞ்சு கொண்டே இருப்பான் தலா பல காலங்களுக்கு நல்லா கேட்பான் என்ன விஷயம் சொல்லுவான் ஏன் இவ்வளவு காலமாக நெருப்புல அதாவது மூழ்கி இருக்கிற கொஞ்சம் அந்த நெருப்புல இருந்து கொஞ்சம் வெளியாக்குவேன் அதாவது கொஞ்சம் நெருப்புல இருந்து தூரமாக்குவேன் எல்லாம் பல கேட்பான் நீங்க தந்தைன்னு சொன்னதுக்கு பின்னாலும் கேட்க மாட்டேன் சொல்லுவான் சத்தியமாக உண்மையுடன் உன்னுடைய தன்யத்தின் சத்தியமாக உன்னுடைய தௌரியத்தின் சத்தியமா நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன் கொஞ்சம் நெருப்புல இருந்து வெளியே போட்டா போலாம் சொல்லுவான் நீ வாக்குமாற மாட்டேன் சொல்லுவாங்க வாக்குமாற மாதிரி அல்லாசலா என்ன செய்வான்னு சொன்னா அவனை நிறைய அதாவது நெருப்புல இருந்து வெளியா கேட்கும் ஆனா சூடு பட்டு கொடுத்தாய் சூடு பட்டு கொடைத்தாய் இப்ப மறுபடியும் காலத்துக்கு பின்னாலும் மறுபடியும் சிக்க ஆரம்பிப்பார் என்ன விஷயம் வெளியாகி அதாவது மறுபையும் அதிகமாக வெளியே இருந்தான் கொஞ்சம் அதாவதான் இன்னைக்கு முன்னுக்கு கொஞ்சம் காட்சிகள் அழகான காட்சிகள் அதாவது மரங்களுடைய காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்து சேர்த்து மறுபடியும் இப்ப எல்லாத்தில என்ன விஷயம் அவன் சொல்லுவான் எல்லாம் எல்லாம் அழகான காட்சிகள் கண்ணுக்கு காட்டிட்டு நீ எங்கே வைக்கிறீங்கன்னு சொன்னது நியாயமா நியாயமால நீ அங்கனைக்கே கொஞ்சம் வச்சிருக்கேன்னு சொன்னா சொன்னா வெளியாள சொர்க்கத்துடைய வார்த்தை கொஞ்சம் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அலங்காரங்களுக்கும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறாப்பே அது அவங்க எல்லாம் மறுபடியும் மறு விஷயங்களை கேட்பான் அவன் சொல்லுவான் ரொண்டுமே கேட்கலாம் ஒன்றுமே நான் கேட்க போறேன் அல்லாம செய்வான்னு சொன்னா வாசல இருக்கு இப்ப வாசல் இருக்கக்கூடிய காட்சிகளை அடையிறது இல்லையா இதை வருது அல்லாம சாலா இந்த வார்த்தையை கேட்டதும் அல்லாம சாலவே திருப்பாங்க அதாவது யார் யாரெல்லாம் இந்த ஹபீஸ்ல சொன்னாங்களே யாருக்கு சொல்லப்பட்டோ நதி செல்லாத காலத்திலேயே இங்கே இந்த ஹரிசோகர் போக்குல எங்களோட உத்தாத்மி எங்களுக்கு இறக்குமா இப்ப அந்த மனிதனுக்கு சொல்லுவான்னு சரி உனக்கு தேவையான இந்த சொர்க்கத்தை பார்க்க முடியும் இப்ப அவன் எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவான்னு சொர்க்கத்துல ஒரு விடமும் இல்லை சொர்க்கத்துல ஒரு விடமும் இல்லை எல்லாரும் மாமாவோட விடங்கள்ல எடுத்துட்டா இருக்கூடிய ஏழு வீதம் பார்க்கிறான் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி மூணு வீதம் அவன் பாதிக்கவே உலகத்துல ஆக சிறிய உலகத்துல ஆக சிறிய அவன் அவனுடைய மூளை எவ்வளவு பாய்ச்சிக்கிறான்னு பார்த்தா பதினொன்னே காவிதம் தான் பாதிக்கிறான் அவனுக்கு சயின்ஸ் நபி என்று சொல்றேன் அவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் அவன் பதினொன்னே காவிதம் தான் அவன் உலகத்துல பாதிக்கிறான் அல்லா சாலா கிராமத்துடைய சொர்க்கவாதிக்கு என்ன செய்வான் அவனுடைய நூறு செல்களையும் அவனுடைய அறிவுடைய நூறு செல்களையும் அவன் கேட்டுக்கொண்டே போவான் கேட்டுக்கொண்டே போவான் கேட்டுக்கொண்டே போவான் அல்ல அவன் சொல்லான்னு கேட்டு முடிஞ்சா சொல்லுவான் எல்லாம் கேட்டு முடிச்சு அல்லா சொல்லுவான் நீ கேட்டதும் அதை போல பத்து மடங்கு தான் அவன் சொல்வான் என்னோட நக்கல் அடிக்கிறான் இப்பதான் எவ்வளவு கஷ்டப்பட்டுலேருந்து வந்தது தாருந்தே பெரிய விஷயம் அதுல பேர் அதை பத்து மடங்கு பெருந்து தார்ன்னு சொன்னா நான் எங்க போது அதாவது உத்தரப்பு அதாவது பரிவாசனம் செய்யக்கூடிய ஒரு உடம் இல்லை இதே யாரையுமே ஒரு கிட்னல் பண்ணக்கூடிய உடம்பில் உனக்கு சொன்னதை போல கிடைக்க முடியும் சொல்லுவேன் மேல சோதரிகள் ரெண்டு பேரும் அதாவது சொர்க்கத்திலையும் பதாரிக்குமா நாங்க தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் பஜாருன்னு சொல்றது சாமான் கொடுத்தா சாமான் கிடைக்குது அப்ப சொக்கத்திலயும் நாங்க சாமான் வாங்குறது அதாவது அங்கேயும் பஜாரிக்குமா இப்ப சொன்னாங்க ஒரு நிச்சயமாக பஜாரி அங்கே இருக்கக்கூடிய பஜார் எப்படி சொன்னா அங்க சாான் இருக்கு ஆனா சொர்க்கவாருக்கு எது விருப்பமோ அதை அவர் பேசுவார் அவர் அங்க எல்லாம் கொடுக்க தேவையில அங்க அவருக்கு எது விருப்பமோ அதை எடுத்துட்டு பேசுவார் இப்ப எல்லாம் என்ன செய்வாங்க பஜாருக்கு போறதுக்கும் ஒரு நாலு அமௌண்ட் நால அவர் போவாரு அதுக்கு பின்னால் ஒரு மேதானுக்கு வருவாரு அந்த மேதானல என்ன செய்வாங்க மக்கள் அவங்கவங்களோட தரத்துக்கு அவங்கவங்களோட சீப்பி உட்காருவா அது எல்லாம் இருக்கும் சிலது முத்தால சர்க்காட்டை பட்டிக்கும் சிலர் தங்கத்தால சிலது வெள்ளியாளர் சர்க்காட்டை சிலதெல்லாம் சில சொன்னா அதாவது கஸ்தூரிகள்கிட்ட அதாவது குவியல்களுக்கு மேல உட்காந்துப்பான் ஆனா யாரும் மத்தவங்களை பார்த்து நினைக்க மாட்டாங்க நான் குறவா இருக்கிறேன் எந்த அந்தஸ்து குறவா அவன் அந்தஸ்து கூட என்று நினைக்க மாட்டாங்க எல்லாருமே நினைப்பாங்கன்னு சொன்னா நான் பெரிய அந்தஸ்து உட்காந்துக்கிறேன் அந்த கத்தூரி மேடைக்கு மேல உட்காந்துக்கிறோம்னு நினைப்பாரு நான் தான் தெரியும் அந்த சூழலுக்கு இப்படி உட்காந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மேகம் வந்த சரிக்கு மக்கள் நினைப்பாங்க அதாவது கருப்பு மேகங்களை கண்டா மழை பெய்யும் நினைப்போமோ அதே போல அவங்களோட எண்ணங்கள் அதாவது இப்ப மழை பெய்ய போகுதோ தெரியும் அந்த நேரத்தில் எல்லாம் கஸ்தூரியும் குங்குமம் முடியும் அல்லாமத்தாலும் மழையை போலி இருப்பான் அதன் காரணமாக அவங்களுடைய அதாவது நிலைமைகள் எல்லாம் பிரகாசமாக மாறும் அதாவது அவங்களோட உடம்பு இந்த கஸ்தூரிய பிரகாசம் அதே போல வாசம் உள்ளதாக மாறி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஒலிவுடைய ஒலியுடைய அந்த காட்டின் காரணமாக அங்க இருக்கக்கூடிய சொர்க்க பாதையில் அச்சனை பேரையும் முகம்தரும் பிரகாசமா மாறி அவ்வளவு பேர்டையும் பிரகாசமாக மாறும் இப்ப அல்லா சா இது எல்லாம் அந்த மக்கள்கிட்ட கேட்பா அதாவது நீங்க இந்த சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கிறீங்களா நிம்மதியா இருக்கிறீங்களா ராகத்தா இருக்கிறீங்களா அவங்க சொல்றாங்க இதை விட நாங்க அதாவது சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது இதை விட நாங்க பாக்கியமான கருது கருதுக்கு என்ன இருக்குது இப்ப இந்த நேரத்துல அல்லாசா சொல்லுவோம் இல்லாம இருக்குது இப்ப அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு என்ன தெரிஞ்ச அளவுக்கு ஒன்றுமே அதிப்புல ஒரு அந்த நேரத்திலயும் அல்ல அவன் சொல்லுவாங்க கூட உளமா கட்ட போய் நீங்க கேளுங்க சோதரிகளே பெரியார்களே இப்ப மக்கள் வரும் பாக்கியத்தை நிச்சயமாக என்று சொல்லி எல்லாம் ஜோதி எல்லாம் ஜோதி வெளியா அந்த நேரத்துல மக்கள் அதாவது மயக்கம் போட்டு கொடுத்துருவான் அந்த நேரத்துல சொல்லுவாங்க சொருக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மின்பங்களையும் விட மாற்றமான விஷயங்களை கொண்டு அல்லாம தலைன்னு சொல்லுகிறார் சொருக்கத்தை சொல்லுவது கஷ்டம் மக்களோட நல்ல முறையில பழகுறது கஷ்டம் மனிதனுக்கு அல்லாவுடைய பாதையில போறது கஷ்டம் அல்லாசாலா ஏதாவது விடுன்னு சொன்னாலும் அதாவது பாவங்களை விடுன்னு சொன்னாலும் அதை செய்யறதா கஷ்டம் இதை கொண்டு அல்ல சொல்றது மடைச்சிட்டு போவானோ இதுக்கு சொல்லுவாங்க இப்ப இந்த முள்ளு மரத்தை அதாவது கிளீன் பண்ணினா தான் அந்த பாதையில போயிடும் அந்த வெள்ளத்துக்கு போய் தேர்தல் இப்ப அந்த இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய முள்ளுகள் எல்லாத்தையும் தூரமாக்கு அப்படிங்க தூரமாக்கிட்டோம் அது தூரம் என்னது எங்க அந்த நசுல வரக்கூடிய பூசலாட்டம் அதுல வரக்கூடிய மனிதன் எப்ப அல்லாவுக்கா வேண்டி செய்யறதுக்கு ஆயத்தம் ஆவானோ தயார் ஆகோ அந்த முள்ள மரத்தையும் எல்லாத்தால பூல மரமாக பாத்தி கொடுத்தாங்க எப்படி அபிசுல வருது ஒரு மனிதன் ஜாதக போறார் வெற்றப்படுறார் கருத்துல அவரு வெட்டிப்படுறது ஆசையோட அதாவது அந்த சொர்க்கத்தை முன்னால பார்த்துக்கொண்டு அவங்க ஜஹாதுக்கு போறாங்களோ அல்ல அவங்க மோத்தையுடன் லேசாக்கு கொடுக்கறான்னு சொன்னா ஒரு எரும்பு கடிக்கிறது போல மேல சோதரிகளை பெரியார்கள் இப்ப நாங்க அதாவது விஷயங்களை பெரிய கஷ்டமா இருக்கு இப்படி நடக்கமா இப்படி இருந்தீங்கமா இப்படி செஞ்சு இருப்பாங்களா சோதரிகளை பெரியார்கள் ஆனா அந்த அந்த மக்களுடைய உள்ளத்துல அந்த இன்னமே அந்த மக்களுடைய உள்ளத்துல அது அல்லாவுடைய கட்டளை நடப்போம் ஆசை இருந்துச்சு அதனால அல்லாஹெல்லாம் என்ன செய்ய முள்ளையும் அதே போலி சொன்னாங்க அதாவது வச்சுக்கிறார் ஜிணா செய்யறது கலவ எடுக்கிறது அநியாயம் செய்யறது மற்றவங்களை காட்டி கொடுக்கிறது மற்றவங்களை அநியாயம் செய்யறது இந்த விஷயங்கள் அல்லாஹெல்லாம் பூட்டி வச்சுக்கிறார் இப்ப இதை செஞ்சுட்டாரு நரகத்துல இத செஞ்சுட்டா நாராயணத்துக்கு நுழைஞ்சுவார் அதை செய்யல என்று சொன்னா நாராயணத்துல எதுவும் பாதுகாப்பு சோதர்கள் பெரியார்களுக்கு சரியாக கொண்டோம் என்று சொன்னா இந்த மனச நஷ்டம் நாங்க சீராகி கொண்டோம் என்று சொன்னா எல்லாமே எல்லாம் போல சொர்க்கத்துக்கு இந்த யாருக்கும் மிச்சம் மனிதர்களுக்கு தான் நல்லா வச்சுக்கிறான் மிருகத்துக்கு வச்சு மலக்குமார்களுக்கு எல்லாம் விஷயம் மலக்குமார்கள் துவாவும் கேட்டாங்க சொன்னாங்க எல்லா மனிதர்களுக்கு நீ துனியாவும் குடுத்துக்கிறேன் எங்களுக்கு ஆசிரத்தி அல்ல அவர் சொன்னா அவங்களுக்கு தான் நான் பேராசி என்று அவங்களுக்கு தான் ஆசிரியர் வச்சுக்கிறேன் அவங்களுக்கு தான் நஷ்டம் ஒன்று வச்சுக்கிறேன் உலகமும் அவர் தான் சொருக்கமும் அவர் தான் சோதரிகளை அந்த சொருக்கத்தை அடைஞ்சு கொடுத்து எவ்வளவு பாடுபடணும் எவ்வளவு முயற்சி செய்யணும் தியாகம் செய்யணும் இந்த தியாகங்கள் நாங்க வெளியங்களை தொழுவோம் நோம்பு குடிக்கணும் அது செஞ்சோம் அதனால நாங்க பூர்த்தியான முஸ்லிமாயிட்ட ஒரு நாள் நடக்காங்க அதாவது ரெண்டு பேர்களுக்கு இது நப்பிலான தொலுவைகள் நோம்புகளை விட திறந்தாங்க அதுக்கு பின்னால சொன்னாங்க அதாவது ஆக கடினமான விஷயம் அது சொன்னாங்க அதாவது ரெண்டு பேருக்குள்ள ஒத்துமையை இல்லாம பயங்கரமான விஷயம் என்று சொன்னா ஒரு மனுஷன் தலையை மொட்டையடிச்சான்னு போவோம் அதே போல தீன மொட்டையடிக்கூடியவன் அவனோட அவனுடைய நோம்பு அவனுடைய திருப்பும் ஒண்ணுமே அல்லாம தெரியும் எல்லாம் இல்லாம போயிருந்து போயிடுச்சு அவன் இங்க போய் அது அல்லாமதான் தெரியும் அல்லாம தலா குரான் அவங்க நரகத்துக்கு ஆம கீழே அங்க இருந்துதான் மற்ற நரகங்களுக்கு எல்லாத்துக்கும் நெருப்பு வரும் அளவுக்கு சொல்லு நரகம் எப்படி இருக்குது அந்த நரகங்கள் ஒரு நாளைக்கு சும்மா யோசிச்சு பாலம் அது எவ்வளவு கடின எவ்வளவு பயங்கரமான சொல்றோம் அங்க இருந்த ஆர்வம் அதாவது பாலாறு தேனாரோடும் நதி அதாவது மது ஆர்வம் தனியார் ஆனா இந்த முன்னாடி குறையும் ஆனா இதுலிம்கள் முஸ்லிம்கள் நாங்க எரிக்கக்கூடிய அளவு தான் எல்லாருமே சகோதரர்கள் தான் இருக்கிறேன் அமெரிக்கா என்னுடைய சகோதரர் முஸ்லீம் இருக்கிறான் அவளை பத்தி என்னுடைய இல்லத்துல சோதனை ஆப்ரிக்கா இருக்கிறாரு அர்ஜென்டினா இருக்கிறாரு அப்படினா சந்தானியால இருக்கிறார் எந்த ஆப்கானிஸ்தான் இருக்கட்டும் எங்க இருந்தாலும் அவர் என்னுடைய அவரை பத்தி என்னுடைய உள்ளத்துல கவலை வரணும் நாங்க என்னைக்குமே கூடாது அவனுக்கு அப்படித்தான் ஆகணும் அவங்களுக்கு அப்படி ஆள் கட்டான் அவங்களுக்கு இப்படித்தான் நடக்கணும் என்று சொன்னால் இல்லை நீ உனக்கு விரும்புறியோ அதை உன்னுடைய சோதரனுக்கு விரும்பாத நீ மூமினே ஆக மாட்டாரு மனிசல்லாசங்களோட எல்லா முஸ்லீம்களும் எப்படி ஒரு உடம்ப போல ஒரு மனிதர் கண்ணுல இருக்கும் அவரிக்காது அவள் சுமரிக்காது அது நடக்கும் அதாவது அவர் கண்காண்டி மருந்து கேட்பாருக்காது அதே போலதான் ஒரு முஸ்லீமுக்கு எங்கேயாவது கஷ்டம் என்று சொன்னா மத்த முஸ்லிம்களும் அந்த கஷ்டத்துல பங்கு இருக்கும் என்ன சோதரர்கள் எங்களுக்கு சொல்லிடலாங்க எங்களை கதிருக்காங்க நாங்க பாடுபட்டா போதும் நாங்க மற்றவங்களை பத்தி கவலைப்படுத்தவில் போதும் மேலான சகோதரர்களை பெரியார்களே அதுக்காக முஸ்லீமா படைக்கவே சொல்றதுதான் இந்த பூமியில நடமாறக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசியுடைய பொறுப்பும் கொடுக்கக்கூடிய பொறுப்பு ஏன் நீங்க கஷ்டப்படுத்தவா நான் இருக்காங்க உங்களைய படை செய்ய செய்யும் வெர் கெட்டாங்க நல்ல விஷயங்கள் நல்ல விஷயத்திலிருந்து தடுப்பாங்க இவங்க தான் சொல்லி காட்டுறா நான் எங்கேயும் அதனால வெளியே எங்களுக்கு ஒத்துக்கிட்டு வரல என்ன குரான் அடிக்கக்கூடிய விஷயம் இல்லாம நாங்க யோசிக்கிறோம் எங்களே நாங்க சொல்றோம் முஸ்லீம்கள் வேலை செய்யறோமா இல்லாட்டி முனாஃபிக்க வேலை செய்யறோம் எல்லா பாதுகாப்பு எங்களுக்குள்ள ஒத்துமை இல்லாத நாங்க பாக்கிறோம் முஸ்லீம்களுக்குள்ள ஒத்துமை இல்லைன்னு சொன்னா அல்லாவுக்கு எந்தவியமா தேவையில்லை அல்லாவுடைய கை அல்லாவுடைய ரஹ்மத் அல்லாவுடைய குதிரத் அல்லாவுடைய சக்தி ஜமாத்தோடு ஜமாத்தோடு கூட்டத்தோடு சகோதரர்களை தெரியாது முழு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீங்களும் இருநூறு கோடி முஸ்லீம் இருக்கிறாங்க அதுல யாரு எந்த விடத்துல எப்படி மோதா போனால் எப்படி போறாரோ அதை பத்தி எங்களுடைய உள்ளத்துல கவலை இருக்கு இன்றைக்கு நாங்க எங்க எங்கட குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய உம்மா தூவா அதாவது மகனோட இல்ல வாப்பாக்கு மகனோட மகளோட இல்ல இந்த நிலைமை உலகத்துல வாழ்ந்து கொண்டு சொல்றோம் இல்ல உலகத்துல சரியா டைமுக்கு மழை பெய்யுது இல்ல நேரத்துல மழை பெய்யுது தேவையில்லாத நேரத்துக்கு மழை இல்ல இதெல்லாம் சோதரர்களை பெரியார்களே காரணமின்னா நாங்களே தான் அதுக்கு வேற யாரும் காரணமும் நாங்களே தான் இன்னைக்கு அழிவுக்கு காரணமா வச்சுக்கொண்டிருக்கிறோம் ஆனா நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் அவர் செய்யக்கூடிய பாவத்தாலதான் நடக்குது இவர் செய்யற பாவத்தால் இவர் இப்படி செய்யறதா தான் நடக்குது அவரு என்ன பார்ப்போம் என்ன பார்ப்போம் நான் என்ன செய்யறேன் நான் இன்னைக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன் நான் அல்லா சந்தோஷப்படுத்தக்கூடிய வேலையை செய்யறதா அல்லது அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறா மரிசில் எந்த அளவுக்கு சொன்னாங்க எந்த அளவுக்கு சொன்னாங்க ஒரு ஊர்ல பள்ளிக்கு ஒரு பள்ளியை அதாவது எப்படி செழிப்பாக்கி வைப்போமோ அந்த அளவுக்கு தான் ரஹ்மது பறக்க தெரியுது நதியவங்க இங்கேயுமே சொல்லல வீட்டுல சொல்லுவாங்க கொடுப்பாங்க சொல்லு நப்பிலான தொழுவுடைய விஷயத்துல சொன்னாங்க நீங்க சொல்லுங்க நப்பிலான தொழிலைகளை வீட்டுல போய் சொல்லுங்களை கபரிஸ்தான் நீங்க அதாவது கபர்களை பள்ளியுடைய தைகா செய்யக்கூடிய விடங்களா மாத்திக் கொள்ளுவானோ அப்ப இங்க தைகா செய்யக்கூடாதோ அது கபரிஸ்தானுக்கு சரிசன மாறும் அப்ப நபில் வேலை வீட்டுல துல்லுவனும் பருள வேலை பள்ளியில தான் துல்லுவனும் பள்ளியில வச்சுட்டு நாங்க சொன்னோம் எங்களுக்கு இவரோட ஒத்து வராது அவரோட ஒத்து வராது அது சுத்தி நான் பள்ளிக்கு வரமாட்டேன்னு சொன்னா அவர் முஸ்லீம் இல்லா சொல்றா நான் சொல்ல நபியாவங்க என்ன சொல்றாங்க அதாவது என்னுடைய மனம் நாடுது என்னுடைய என்னுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா யார யாத்திரும் அதாவது இமாம வச்சுட்டு நபியாவுங்க ஜமாத்த உடவானு சொல்லக்கூடியவங்களே என்ன சொல்றாங்க நான் ஒருத்தனை இமமாக வச்சுட்டு வாலிபர்கிட்ட சொல்லி விரவுகளை மூட்டி யாரும் பள்ளிக்கு சொல்லுவோம் அவங்கள ஊட பத்த வைச்சு போடுவாங்க வயதாளிகளும் பெண்களும் இல்லை விஷயம் இல்ல நாங்க பள்ளில தோன்று பெரிய விஷயம் சொல்றதில்ல பெரியார்களே பள்ளி என்று சொல்றது அல்லாவுடைய சொல்லி தனியாக பிரிச்சிக்கூடிய விட அதுல எங்களுக்கு சொல்லினா இவருக்கு சொந்தம் அவருக்கு சொந்தம் பள்ளி யாருக்கும் சொந்தம் இல்ல பள்ளி எல்லாவுடைய வீடு அதனால்தான் ஹதீசுடைய கருத்து வருது நாளைக்கு அதாவது கியாமத்துடைய நாளில் கியாமத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னால இந்த பள்ளிகளுடைய நூறு பரதத் இந்த பரதத் அதாவது பள்ளிகள் எல்லாமே இது எல்லாமே பெண் பிள்ளைகள் என்று சொல்லுவான் வருது மிஷாத்ல வரக்கூடிய அஜீஸ் அதாவது சேர்ந்த எல்லாம் போகும் காவத்துலா காவசுலால போயிட்டு சவாசி செய்வான் அதுக்கு பின்னால காவத்துலாங்க கூடிய பரதத்தும் வரும் எல்லா உத்தேன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரோதால போய் அந்த சலாம் சொல்லிட்டு அப்படியே சொர்க்கத்துக்கு போறோம். அந்த சொர்க்கத்துல அந்த இடம் வீக்கும். யார் யார் எங்க எங்க செய்தா சொன்னாங்களோ அந்த பல்லிகள் எல்லாமே சாதி சொல்லும் يا الله இவன் இங்கே செய்தா. சாதாரண விஷயம் இல்ல. நான் இந்த பல்லியை என்ன கலக்கறிக்கறோம். அவنده சொந்த மீவட சொந்தம் யாருக்கு சொந்தம் இல்ல பல்லி. பல்லி முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. எல்லாரும் சொல்லுவறோம். யாருக்கும் சொல்லல எனக்கு சொல்லுவறே இல்லாங்க. யாருக்கும் சொல்லல எனக்கு இதுவளோ பிரச்சனை கிது. இவர் தश्ती ஆக யாரையான பல்லி கோரமா. யாருக்கும் சாட்டு சொல்லு சொல்றதுக்கு அனுமதி இல்ல சோதர்களும் அப்துல் மணிக் பெருசாக்கினார் அதே போல ஹசரத் மக்கா பெருசாக்கினாங்க யாராவது சொன்னாங்களா நாங்க வர மாட்டோம் இது மண உண்மையாட்டோம் யாராவது இல்ல எல்லாருமே சொன்னாங்க எல்லாரும் செஞ்சாங்க மேல சகோதரர்களை தெரியாத வேறு யாரும் இல்ல வேற யாரும் ஒரு நாள் அல்லாஹால நீங்க பூமியிலோ அல்லது கடலயோ என்னென்ன பிரச்சனைகளை காணீங்களோ அது எல்லாமே மனிதர்கள் தன்னுடைய கையால செஞ்சு கொண்ட அநியாயங்கள் அல்லாதுல ரத் அமெரிக்கால பாருங்க அமெரிக்கா பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய அநியாயங்கள் நடக்குது அங்க லேசில பூமியை இருந்து நின்று வாருது ஆனா அதே விஷயம் பாகிஸ்தான்ல பங்களாதேஷ்ல ஆப்கானிஸ்தான்ல ஒரு சின்ன பாவம் நடந்தால் உடனே ஏன் வருது முஸ்லீம்கள் முஸ்லி வாழக்கூடிய சோதரே பெரியார்களே அவங்களை தெரிய வராது இப்ப நாங்க உள்ளத்துல எடுக்கணும் நாங்க இந்த பள்ளிக்கு முயற்சி செய்வோம் இந்த பள்ளியில பாடுபடக்கூடிய போதும் அவங்க பள்ளிய பார்த்துக் கொள்வாங்க எல்லாம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை யாரு களிமா சொல்லுகிறாங்களோ அல்லா புறான் இல்ல சொன்னால் நீங்க உண்மை உண்மை யாரு கனிமா சொல்லிக்கிறாங்க அந்தவும் மட்டுத்தான் அவங்களுக்கு தான் நல்லா தான் சொன்னாங்க நீங்க நல்லது கொண்டு சொல்லுங்க இப்ப என்னது சொல்லாத அதாவது இங்க கொண்டாடி புள்ள எழுக்கிறான் இங்க இருபத்தி பேர் இருபத்தஞ்சு பேர் வந்திக்கிறான் எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு கேளுங்க கொண்டாடி புள்ள இல்லாம தனியா ஒரு மூட உட்கார்ந்து கொண்டு வந்த இல்ல எல்லாருமே வியாபாரம் உள்ளவங்க எல்லாருமே தேவை உள்ளவங்க ஆனா எங்களை பத்தி நாங்க கவலைப்படணும் நாங்களும் ஒரு நாளைக்கு மௌத்தா போறோம் எங்களோட மௌத்தா போயத்துல என்ன பொண்ணாட்டி வரமாட்டா எங்க புள்ள வரமாட்டா நான் யாருக்காந்து சொல்றோம் அதாவது வராது தீன் மட்டும்தான் வரும் அந்த தீனுக்காந்தி நாங்க எவ்வளவு நேரம் கொடுக்கணும் கஷ்டம் பள்ளிக்கு என்ன தான் பள்ளி தூரம் அவாடிய மதினால் இருந்து நாலு மைல் தூரத்துல இருந்து மத்திய ஒவ்வொரு நேரம் சொல்லிக்காமே வரா ஒரு சின் நடந்து வருவாங்க அதனால நான் நடந்து வாங்க நடந்து நடை நாங்கிறவங்க சொந்த நாங்க எல்லாம் பெரிய பெரிய பெரிய விஷயங்கள் அவங்களோட உண்ணத்துல இருந்த பயம் அச்சாத்துல இல்லாம இப்ப என்ன செய்வான சரியா இருந்தா அல்லா முத்தா சொல்றோம் அல்லா முதல்ல அப்துல்லா சக்கரா பிரிச்சு கொஞ்சம் சொன்னாங்க அல்லாமல் அதாவது அல்லா முல்ல ஸ்டாலின் பொறுப்புதாரி எந்த பிள்ளைகள் சீரானவங்களா இருந்தா அல்லா அவங்களுக்கு போதுமானவர் அவங்க அதை கணக்கே இல்லை நாங்க சீராக பொறுப்புதாரி அதுக்கப்புறம் வைக்க தேவையில்லை எந்த வொச்சரை வைக்க தேவையில்லை எந்த காடின் தேவையில்லை எந்த நாய் வைக்க தேவையில்லை நிலைமைகள் ஒரு பயங்கரமான நிலைமைக்கு மாறி அவங்க மறுவையும் அதாவது இது முதலாவது சூர் ஊதக்கூடிய நேரத்தில் அவங்களோட நிலைமைகள் மக்கள் எல்லாருமே சிதறி பேருவாங்க எல்லாருமே மௌத்தா பேட்டுவாங்க ஒவ்வொரு அழிஞ்சு பயணம் அதாவது இருக்கக்கூடிய வஸ்துக்கள் முதலாவது அதுக்கு பின்னால மக்கள் அழிஞ்சுவாங்க சில மலக்குமார்களை தவிர ஒன்றுமே இருக்காது அல்லாமட்டாலும் மலக்குள் மோத்து நான் மலக்கு அதாவது எல்லாம் எட்டு பேர் தான் அல்லாம கட்டளை கொடுப்பான் அவங்களுடைய உயிர்களையும் கைப்பற்றும் படி அதே போல அவங்க எல்லாத்திலையும் உயிர்கள் கைப்பற்றப்படும் இப்ப மஹலூக்ல படைப்பினங்கள்ல மலக்குள் மௌத்த தவிர வேறு யாருமே இல்ல அல்லாஹாலா மலக்குள் மௌத்து கிட்ட கேப்பான் இப்ப யார் மிச்சம் வீகிறான் அவங்க சொல்லுவாங்க பொண்ண தவிர நான் மட்டும்தான் இருக்கிறேன் அல்லாஹாலா கட்டளை கொடுப்பான் மலக்குள் மௌத்துக்கு என்ன தவிர இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே மௌத்து இருக்குது அதனால நீங்களும் அழிஞ்சி போங்க சொல்லி அதாவது மௌத்தா பெற்று இப்ப அவங்க சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் தன்னுடைய உயிர் தானாகவே இழுப்பாங்க அவங்க எப்படி ஒரு சத்தம் போடுவாங்க படைத்தினங்கள் உயிரோடு இருந்துச்சு சொன்னா அவங்களுடைய சத்தத்துடைய அதாவது அவங்க கட்டக்கூடிய சத்தத்துடைய சத்தத்தின் காரணமாகவே மக்கள் மறைஞ்சிட்டு போயிட்டு வாங்க பயங்கரமான சத்தம் வரைக்கும் அவங்க உயிர அவங்கள இருக்கக்கூடிய நேரத்துல அந்த நேரத்துல சொல்லுவாங்க எனக்கு தெரியும் என்று சொன்னா மௌத்துடைய நேரத்துல இவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி தெரியும் என்று சொன்னா்களூக்கல இன்னும் லேசான முறையில எடுத்துட்டாங்க அரசர்கள் எங்க அதாவது இளவரசர்கள் எங்க அநியாயம் செய்யக்கூடியவர்கள் எங்க அவங்களுடைய பிள்ளைகள் என்ன அந்த மக்கள் எங்க யாரு சாப்பிட்டு கொண்டு குடுத்து கொண்டு இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இங்க இப்ப உலகத்துல யாருமே இல்ல யாருமே பதில் கொடுக்க மாட்டாங்க ஆட்சி அல்லாவுடைய கையில தான் இருக்கிறது அவன் தனித்தவன் அவன் சக்தி உள்ளவன் அதுக்கு பின்னால வானத்தில இருந்து இந்திரியத்தை போல அதாவது தண்ணி கொட்டும் அதை கொண்டு அதாவது புண்டுகள் முளைக்கிறது போல அதாவது மக்களுடைய உடம்புகள் அதாவது கபர்ல இருந்து பூமியில இருந்து வெளியாகும் அதுக்கு பின்னால இஸ்ராஃபீல வெளியாகும் அந்த நேரத்தில் இஸ்ராஃபி அலிஹ்லாத்துலாம் அலி இஸ்லாம் அலி இஸ்லாம் இஸ்ராஃபி அலி இந்த மூணு பேரும் எழுப்ப பாட்ட போடுவாங்க இப்ப மூணாவது பயணம் மரும் இஸ்ராஃபி அலி இஸ்லாம் என்ன செய்வாங்க சூர் உதுவாங்க அதன் காரணமாக இருக்கக்கூடிய எல்லாம் படைப்பினங்களும் உயிராகும் முதல் முதலாக இழப்பாட்டப்படக்கூடியவர்களில் ரசூல் சுல்லல்லாவோடம்தான் இருப்பாங்க எல்லா மக்களும் நிர்வாகமாக இருப்பாங்க ஒரு பெரிய மேதான் அதாவது பெரிய ஒரு திட்டங்க தான் எல்லாம் கொண்டு சேர்ந்துருப்பாங்க அல்லாவுடைய படைப்பினங்கள் யாரின் பக்கமும் அதாவது பார்க்க மாட்டாங்க எல்லாத்துலேயும் ஒரே நிலைமை தான் இருக்குன்னா தீர்ப்பு என்ன செய்யப்படும் என்பதை தான் அவங்களோட நிலைமைகள் மக்கள் அதாவது படைப்பினங்கள் அழுந்தழுந்தே கலைத்துப் போய்ருவாங்க கண்ணில் அடிக்கூடிய தண்ணிகள் முடிஞ்சு பெற்றும் தண்ணிக்கு பதிலாக இரத்தங்கள் கொட்டும் அதே போல அவங்க எல்லாருமே வேர்வையில வேர்வயில மூழ்கி இருப்பாங்க சிலவர்கள் முகம் வரக்காட்டின்னு இருப்பாங்க அதாவது சிலவங்கட முகம் வரக்காட்டின் வேர்வைகளே இதே நிலைமையிலாம் அவனுடைய கேள்வி கணக்கு ஆரம்பிப்பான் இல்ல இதாவது கேள்வி கணக்கு ஆரம்பிக்கும்படி மக்கள் அதாவது நபிமார்கள்ட்ட போவாங்க எல்லாருமே சொல்லிடுவாங்க எங்களுக்கு இயலாது அதாவது ஏதாவது ஒரு குறைய காட்டுவாங்க சொல்லுவாங்க நாங்கள் இப்படி ஒரு தவறு செஞ்சுக்கிறோம் எங்களால் இப்படி ஒரு குறையும் நடந்தாலும் எங்கள்ட்ட அல்லா கிட்ட போய்ட்டு கேட்கறதுக்கு எங்களுக்கு வெக்கமாறி கடைசில ரசூத் சுல்லா அல்லாம்கிட்ட மறுபடியும் இப்ப நபி அவங்க ஷஃபாத் செய்வாங்க அதுக்கு பின்னால் கேள்வி கணக்க ஆரம்பிக்கும் மலக்குமார்கள் சஃகள்ல நின்று அவங்களுக்கு சொல்லப்படும் எல்லா பெரிய ஆமால்கள் இதே சகிபாக்களை அதாவது கொண்டு வாங்கன்னு யாருடைய ஆமால்கள் நல்லா இருக்குமோ அவங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்தட்டும் யாருடைய ஆமால்கள்ல கெட்டதிரிக்கிறதோ அவங்க அவங்களுக்கே கேவலத்தை உண்டாக்கிக்கொள்ளட்டும் அதாவது அவங்களுக்கே அவங்க நஷ்டம் என்று சொல்லிக் கொள்ளட்டும் அதாவது அல்லாஹால பொருத்தாலும் ஒன்றுமே இல்லை இப்ப மனிதர்கள் ஜின்களை தவிர எல்லாம் அதாவது படைப்பினங்களையும் யாராவது படைப்பினங்கள்ல தவறு செஞ்சிருந்தாங்க சொன்னா அந்த தவறின் காரணமாக யாருக்கு தவறு செய்யப்பட்டேயும் அந்த ரெண்டு மிருகங்கள தான் உட்டப்படும் உதாரணத்துக்கு கொம்பு உள்ள ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஒரு ஆட்ட குத்திருந்து அது ரெண்டையும் மல்லாஹத்துல அந்த கொம்பு இல்லாத ஆட்டுக்கு அல்லாஹத்துல கொம்பு குடுத்து அதுகிட்டே பதில் வாங்கி அதுகளையும் மல்லாஹத்துல இல்லாமக்கிவான் மனிதர்களுக்கும் ஜிண்கள்தையும் அதாவது கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும் அநியாயக்காரன் கிட்ட அநியாயம் அநியாயம் எடுத்து கொடுக்கப்படும் அதாவது அவன் எவ்வளவு அநியாயம் செஞ்சிருப்பானோ அதுக்கும் பதிலாக அவன் தேர்ந்து கொடுக்கப்படும் அங்க கொடுக்கூடிய அநியாயங்களுக்கு பதில் சல்லி இருக்காது அதுக்கு நேர்மாத்தமாக அந்த அநியாயக்காரன் உடைய நன்மைகளை யார் மீது அநியாயம் செய்யப்பட்டதோ அவனுக்கு எடுத்து கொடுக்கப்படும் அப்படி அவன நன்மைகள் முடிஞ்சு போச்சு என்று சொன்னா இன்னும் அவனுடைய ஹக்குகள் மற்றவங்கள் மீது இருக்குது என்று சொன்னா யார் மீது அநியாயம் செய்யப்பட்டிருக்குதோ அந்த அநியாயக்காரர்களுடைய பாவங்களை அந்த அநியாயக்காரன் மீது சாட்டப்படும் எந்த அளவுக்கு என்று சொன்னா நன்மைகளை கொண்டு வருவாரு ஆனா கடைசியில் ஒரு நன்மை கூட இருக்காது அதுக்கு பதிலாக அவட பாவங்கள் அதிகமாயிரும் அதன் காரணமாக நரகத்துக்கு போவாரு அநியாயக்காரர் அநியாயம் செய்யப்பட்டோர் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நிலைமைகள் உண்டாகும் இந்த கடினமான நாளில் அல்லாவுக்கும் மிகவும் நெருக்கமான மலக்குமார்கள் அதே நபிமார்கள் சுஹதாக்கள் எல்லாமே அவங்க அவங்களோட அதாவது கட்சியை பற்றி தான் கவலைப்படுவாங்களே தவிர மற்றவங்களை பத்தி சிந்திக்கவும் மாட்டாங்க வயசு வயது வந்தவங்க அதே போல வாலிபர்கள் பணம் எல் இது எல்லாத்தையும் பத்தி கேட்கப்படும் வயசை பத்தி வாலிபத்தை பத்தி பணத்தை பத்தி எல்மை பத்தி இத பத்தி எல்லாம் கேட்கப்படும் சில நேரங்களில் ஒரு மனிதன் அதாவது ஒரு நன்மையை தேடி அவனோட வாப்பா கிட்ட அதாவது மகன்கிட்ட உமா கிட்ட மனைவி கிட்ட எல்லாத்திட்டையும் போவான் ஆனா யார்ட்டு இருந்தும் அவனுக்கு எதுவுமே கிடைக்காது அதுல தனஸ்ருல்லாம் சொல்றாங்க ஒரு முறை ஜிப்ரீல் அலிஹ்லாத்து இஸ்லாம் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க ஆசார்கள் இருந்துச்சு அவங்க ஏதோ நிலைமையில வந்திக்கிற மாதிரி இருந்துச்சு முகம் மாறி இருந்துச்சு இதுக்கு முன்னால இப்படி ஒரு நிலைமையில நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்களை கண்டது அதனால கேட்டாங்க ஜிப்ரீல் இன்றைக்கு என்ன நடந்துச்சு உங்களுடைய முகம் மாறி இருக்குது கீப்பா சொன்னாங்க யார சொல்லா இன்றைக்கு நான் அதாவது நரகத்துடைய நிலைமைகளை பார்த்து வந்த விஷயங்கள் மீது யாருக்காவது எப்ப வரைக்கும் அதுக்கு பின்னால நதிசுல்லா கேட்டாங்க ஜிப்ரீல் எங்களுக்கும் அதை கொஞ்சம் சொல்லுங்களே அப்ப நதிய ஜிப்ரீல் சொன்னாங்க பக்கேல அல்லாஹால நரகத்தை படைச்சான் படைச்சி ஆயிரம் வருஷங்களாக அது அல்லாத்தால ஊதி விட்டான் அதாவது ஊதி விட்டதுக்கு பின்னால வருஷம் அதில் இருந்துச்சு இப்ப அது சோப்பாக தயாரிச்சு நெருப்பு சோப்பாக தயாரிச்சு அதுக்கு பின்னால மறுவையும் அல்லாஹத்தாலும் ஆயிரம் வருஷம் அதை ஊட்டி மூட்டி விட்டால் அதன் காரணமாக அந்த சோப்பு வெள்ளியாக மாறிச்சு அதுக்கு பின்னால மறுவையும் ஆயிரம் வருஷம் அல்லாத்தாலும் அந்த நெருப்பு மூட்டி விட்டால் அதன் காரணமாக அது கடுமையான கருப்பாக மாறிச்சு இப்ப அது கடுமையான கருப்பாக இருக்குது அதுவும் இல்லாமல் அதாவது இருட்டாகவும் இருக்குது அது யாருக்கும் பாக்களவுக்கு கருப்பாகவும் வெளியாக அல்லாம இது சத்தியமாக ஊசியுடைய நுழை நரகத்து நரகத்தை துறக்கப்பட்டு சொன்னா இந்த உலகம் அப்படியே அதாவது பத்தி பை ஊசியுடைய நுழை வியாத்தியாவசதி அதாவது நரகவாதியுடைய பொடவை அதாவது உடுப்ப பூமிக்கும் வானத்துக்கும் நடுவுல தொங்க விடப்பட்ட நாட்டத்தின் காரணமாக ஈக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மூட்டா வைக்குவாங்க அதாவது சங்கிலிய பத்தி சொல்றாள் ஒரு சங்கிலியுடைய சங்கிலி ஏதாவது மலைக்கு மேல வைக்க பட்டுச்சென்று அந்த சங்கிலியுடைய வெத்தத்தின் காரணமாக அந்த மலை அப்படியே அதாவது கரைஞ்சி வைக்க எந்த அளவுக்கு கரையும் என்று சொன்னால் மதிப்பைக்கு அதாப் பட்டு நரகவாதிக்கு மறையக்கூடிய விடத்தில் இருக்கக்கூடியவங்களும் அதாவது தடை மாறுவாங்க அதுடைய வெப்பம் பயங்கரமானது அதுடைய ஆழம் மிகவும் விசாலமானது அதில் இருக்கக்கூடிய ஆவரங்கள் அதாவது சொர்க்கத்தில் எப்படி தங்கம் வெள்ளி வைக்கப்பட்டிருக்கு அவுடங்கள் அதாவது இரும்பால் மற்றது கொதிக்க சேர்ந்து இருக்கும் அதே புடவைகளும் நெருப்பாக இருக்கும் அதுல ஏழு தரஜாக்கள் இருக்கு ஒவ்வொரு அதாவது ஆண்கள் பெண்கள் போறதுக்காக வேண்டி அதை முத்தாய் நல்லா வைத்தாலா அதை குறிப்பாக வச்சுக்கலாம் ரசூக் செல்லா அவர் செல்ல கேட்டாங்க அதை எங்கட ஊட்டுடைய கதவுகளை போலயே அறிக்கும் என்று சொன்னாங்க இல்ல அதுக்கு பதிலாக மேலையும் கீழே தான் கதவு இருக்கும் மேலாலேயும் கீழாலேயும் துறப்படக்கூடியதாக இருக்கும் ரெண்டு கதவுகளுக்கு நடுவில் கூடிய அதாவது விசாலம் எவ்வளோ சொன்னா எழுவது வருஷம் ஒரு மனுஷன் நடந்தா எவ்வளவு தூரம் ஒரு கதவுல இருந்து ரெண்டாவது கதவுட்டியும் ஒரு கதவுல இருந்து ரெண்டாவது கதவும் இப்போ ஒவ்வொரு கதவுக்கும் ஏழு கதவு கழிக்கும் ஒரு கதவுக்கு பதிலாக மற்ற கதவு அதாவது உள்ளுக்கு போன கதவு போனா இதை விட எழுபது மடங்கு கூட அதாவது சூடாரி அண்ணாவுடைய விரோதிகளை அதுல இழுத்துக்கொண்டு போப்படும் அந்த கதவின் பக்கம் அவங்க கதவுகிட்ட போனது அவங்கள அங்கனைக்கு அதாவது வரவழைக்கப்படும் எப்படி என்று சொன்னா கழுத்துல சங்கிலிகளை போட்டு அவங்களை வரவழைக்கப்படும் வாயுக்காக சங்கிலிய போட்டு அதாவது இழுக்கப்படும் இப்படித்தான் அவங்கள கொண்டு போகப்படும் அதே போட கைகள் கால்கள் கெட்டப்பட்டிருக்கும் ஒவ்வொருத்தரோடையும் அவனுடைய நிற்பான் அவங்கள முகம் கூப்பிடத்தான் இழுத்து கொண்டு போகப்படும் இன்னும் அதாவது இரும்பான பெரிய பெரிய தந்தவாள்களால அவங்களுக்கு அடிக்கப்படும் மலக்குமார்கள் அடிச்சு கொண்டு அவன் நரகத்தின் பக்கம் எடுத்துக்கொண்டு போவான் அவன் எப்பயாவது அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தின் காரணமாக வெளியாவதுக்கு விரும்பினான் என்று சொன்னுக்கே தள்ளப்படும் இப்ப நபி சொல்லா அவன் கேட்டாங்க இந்த கதவுகளுக்குள்ள போக யார் அப்ப நபி சொல்லா சொன்னாங்க இதுல இருக்கக்கூடிய ஆக கீழே உள்ள தரஜா அதாவது ஆக கடுமையான சூடு மோலா சூட்டப்பட்டுத்தான் சொன்னாங்க அதாவது இந்த கதவுக்கும் அந்த கதவுக்கும் போனா எழுபது மடங்கு கூட சூடு இருக்கும் அப்ப ஏழாவது கதவுக்கு போன சொன்னா அந்த எழுபதுல ஏழாவது பங்கு ஏழு எழுபது ஏழு பங்கு அதிகமாக இருக்கு அவர் ஆக கீழே இருக்கக்கூடிய தர்ஜா இருக்கக்கூடியவங்க முனாபிகன்கள் இருப்பாங்க அதே போல அஸ்ஹா சொல்லி அஸ்ஹாண்டு சொல்லி ஒரு கூட்டம் ஒன்று இருந்தாங்க மற்றது இந்த தர்ஜாக்கு ஹாவியான்னு சொல்றது அதாவது இந்த ஹாவியான்னு சொல்லக்கூடிய இடத்துல முனாபின்கள் அஸ்ஹாபிதான் ஈசா அலி இஸ்லாத்து இஸ்லாமுடைய ஆள்கள் யாரு அதாவது வானத்தில இருந்து சாப்பாடு கேட்டு அதுக்கு பின்னாலையும் அல்லாவுக்கு மாறு செஞ்சாங்களோ அவங்களுக்கு சொல்றது அதே போல கிராவுண்டிய ஆள்கள் இவங்க வைக்கக்கூடிய விடம் ஹாஃபியான்னு சொல்றது இரண்டாவது தரஜா அதுக்கு ஜஹீம் சொல்றது அதுல முஷ்ரக்கள் இருப்பாங்க அதாவது அல்லாஹோட இணை வைக்கக்கூடியவங்க இருப்பாங்க மூணாவது தரஜா சக்கர் அதுல சாய்தீன் இருப்பாங்க சாய்தீன் சொன்னா அதாவது நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவங்க சூரியன்களை வணங்கக்கூடியவங்க நாலாவது தரஜால இப்ளைஸ் இருப்பாங்க அவனுடைய அதாவது அவனை பின்பற்றக்கூடிய மக்கள் இருப்பான் அஞ்சாவது அதுக்கு அது பேர் வந்து லபா லபா என்று சொல்றது அஞ்சாவது பேர் சொல்றது அதுல யகுதிகள் இருப்பாங்க ஆறாவது கதவுக்கு ஆறாவதுல நசாராக்கள் இருப்பாங்க அதுக்கு சாயின்னு சொல்றது அப்ப அஞ்சாவதுல யகுதிகள் இருப்பாங்க அது ஆறாவது கிறிஸ்டியன் அலையாத்து நவீஸ் அல்லாசன் கேட்டாங்க ஏன் மௌனம் ஆகிட்டீங்க ஏழாவது விஷயத்த சொல்லி இப்ப ஆறு ஆறு கதவுகளை பத்தான் சொன்னீங்க ஏழாவது கதவுகள் இருக்கக்கூடிய அதாவது ஏழாவது வாசல்ல போகக்கூடியவங்க யாரா இருப்பாங்க ஜிப்ரீல் அலைய கொஞ்சம் அதாவது தன்ன ஒரு வெக்கமான நிலைமை அதாவது ஒரு பயங்கரமான நிலமர் யாராவது வைக்கப்பட்டாங்கன்னு சொன்னா இப்படி தன்னுடைய முகத்தை மறைச்சுக் கொள்வாங்களோ அப்படி சொன்னா தலையை சாய்த்துக் அந்த முறையில அது அலி இஸ்லாத்துலாமும் கீழே போட்டுக்கொண்டான் இப்ப நபி சொல்லா அல்ல கேட்டதும் நீங்க கேக்குறீங்க காரணமா நான் சொல்றேன் இந்த நரகத்துல உங்களுடைய உம்மத்துல இருந்து யார் பெரும் பாவம் செஞ்சு தோபா செய்யாம மறைஞ்சிட்டாங்களோ அவங்க போவான் இதை கேட்டதும் நபி சொல்லா அலிஹல்லம் அதாவது தாங்கி கொள்ளாம அப்படியே தரை சுத்தி கீழே இப்ப ஜிப் அலிஸ்லாத்து மடியில வச்சு நேரம் அதாவது ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தாங்க அதுக்கு பின்னால்தான் முடிப்பு வந்துச்சு நபிமுக்கு ஜிப்ரீல் அலி இஸ்வலாத்து அஸ்லாம் பெரிய கவலைப்பட்டாங்க அதாவது நபிக்கு இப்படி நிலம ஆயிருச்சு என்று சொல்லி ஆனா நபி அவங்க கேட்டாங்க என்னுடைய உமத்துல அதாவது என்னுடைய உமத்தில இருந்து சில மக்களை நரகத்துல போடப்படுமா சொல்லி ஜிப்ரே அசாம் சொன்னாங்க நிச்சயமாக யாரு பெரும் பாவங்கள் செஞ்சு தோபா செய்யாம மறைச்சிட்டாங்களோ அவங்க ஆரம்பிச்சாங்க பேசுறது எல்லாத்தையுமே ஒட்டு போட்டாங்க தொழுகைக்கு மட்டும்தான் வெளியே வருவாங்க அதை வேற யாரோடையுமே எந்த விதமான பேச்சும் பேச மாட்டாங்க ஊட்டுள்ளுக்கு நுழைஞ்சிருவான் இந்த நிலைமையிலே அதாவது அழுது கொண்டும் இருப்பாங்க சொ ஆரம்பிச்சு சொன்னாலும் அழுது கொண்டே தான் ஆரம்பிப்பாங்க முடிக்கும் வரக்காட்டி மூணு நாள் வரக்காட்டியும் இப்படியே தான் நடந்துச்சு மூணாவது அவங்க வீட்டுக்கு போனாங்க போயிட்டு அனுமதி கேட்டாங்க சித்திக்கிறது எல்லாத்தான் அழுது கொண்டே போயிட்டாங்க அதே போல உமர் ரதிய வந்தாங்க அவங்களும் அழுது கொண்டே மறுவாங்க இதுக்குள்ள சல்மான் பாரசி ரதி எல்லாம் தான் வந்தாங்க அவங்களுக்கும் எந்த விதமான பதிலும் கிடைக்கல அவங்களும் தடை மாறிக்கொண்டு என்ன செய்ய சில நேரத்தில் உட்காரது சில நேரத்துல எலும்புறது இப்படியே இருந்துட்டு உடனடியாக வெளியே போனாங்க இந்த கவலையோட என்ன செய்ய பாத்தி மாறுதி எல்லாம் தான் வீட்டு வாசல போய் சொன்னாங்க அதாவது இப்படி நடந்திருக்குது நீங்க போயிட்டு பாருங்க பாத்தி மாறுதி இல்லாத இந்த விஷயத்த கேட்டது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களோட போர்வை ஒடுத்துக்கொண்டு உடனடியாக நபீ சொல்லாவில சொல்ல முடிய வீட்டு வாசலுக்கு வந்தாங்க வந்து சொலாம் சொன்னாங்க இப்போ உள்ளது கே கேட்கப்பட்டிருந்த யாருன்னு சொல்லி பாத்திமா ரதி இல்லாதான்னு சொன்னாங்க பாத்திமா வந்துக்கிறேன்னு சொல்லி அந்த நேரத்தில் ரசூத் சல்லாஸ்லாம் இருந்தாங்க தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டி அழுது வா கேட்டு கொண்டு இருந்தாங்க அதையை உயர்த்திட்டு சொன்னாங்க என்னுடைய கண்ணுடைய குளிர்ச்சியை பாத்திமா என்ன நிலைமை ஏன் வந்தீங்க அதாவது வீட்டு வீட்டு மக்களுக்கு சொன்னாங்க கதை திறக்க சொல்லி பாத்திமா ரதி எல்லாத்தான் உள்ளுக்கு நுழைஞ்சாங்க நபீஸ் சொல்லல்லாவுலமுடைய நிலைமையை பார்த்து அவங்களும் வலுவறத்துக்கு ஆரம்பிச்சான் மிச்சம் வலுந்தாங்க அதுக்கு பின்னால சொன்னாங்க உங்களோட முகம் மாறி இருக்குது உங்களோட நிலைமைகள் மாறி இருக்குது அதாவது மஞ்சள் பயிற்சி இருக்குது இருக்கக்கூடிய முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் இல்லாமல் போயிட்டிருச்சிருச்சு இப்ப நபி சொல்லாஸ் கேட்டாங்க யாரும் சொல்லா இது உங்களுக்கு இவ்வளவு பெரிய கவலை உண்டாக்குறதுக்கு என்ன காரணம் யார் உங்களை கவலையில ஆழ்த்தினாங்க அதாவது இந்த நிலைமை ஆகுறதுக்கு என்ன காரணம் நபி சொல்லாஸ் சொன்னாங்க பாத்தியமா என்னிடம் ஜெரீல் இஸ்லாம் வந்தாங்க அவங்க வந்து நரகத்துடைய நிலைமைகளை சொன்னாங்க அதுல எனக்கு மேல் அதாவது மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆங்க கடைசி தர்ஜாவுடைய அதாவது அதாவில் இருக்கக்கூடியவங்கள என்னுடைய உமக்குடைய பெரும் பாவங்கள் உள்ள மக்கள் இருப்பாங்கன்னு சொன்னாங்க அந்த கவலையின் காரணமாக தான் என்னுடைய நிலைமை இப்படி ஆகிக்குது இப்போ சாத்தி மாரதிய கேட்கறாங்க யாரும் சொல்ல அவங்க எந்த நிலைமையில நுழைக்கப்படுவாங்க இப்போ சொன்னாங்க மலக்குமார்கள் அவங்கள நரகத்தின் பக்கம் இழுத்து கொண்டு போவாங்க ஆனால் அவங்களுடைய முகங்கள் கருப்பாகவும் இருக்காது அவங்களோட கண்கள் நீளமாகவும் இருக்காது அவங்களுடைய முகத்தில் அதாவது வாயில் சீலடிச்சும் இருக்காது அவங்களுடைய அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய இருக்க மாட்டான் ஒரு மூமினுக்கள் குடிக்கூடிய கண்ணியம் நரகத்துக்கு போனாலும் கூட இந்த விஷயங்கள் அவங்களோட இருக்காது அதே போல அவங்களோட கழுத்துலயோ அவங்களோட கைகள கால்களையும் கெட்டிக்கவும் இப்ப பாத்துமாரது எல்லாத்தான் கேட்டாங்க யார சொல்லா மலக்குமார்கள் எப்படி அவங்களை எடுத்துக்கொண்டு போவாங்க சொன்னாங்க ஆண்களை தாடிய பிடிச்சி பெண்களை அவங்களோட குண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கொண்டு போவாங்க அதுல வாலிபர்கள் அதாவது வயது வந்தவர்கள் எல்லாருமே அவங்களுடைய அதாவது கேவலத்தை பத்தி அவங்களுக்கு வந்த நஷ்டத்தை பத்தி சத்தம் போட்டு அழந்து கொண்டே போவாங்க இந்த நிலைமையில நரகத்துக்கு போய் சேருவாங்க இப்ப நரகத்துடைய அதிபதி மாலிக் அலிஹிசாக்கி இஸ்லாம் கேட்பாங்க நீங்க யாரு உங்களுடைய நிலைமைகள் ஒரு புதனமா இருக்குது உங்களுடைய முகங்கள் கருப்பாவும் இல்லை உங்களுடைய கண்கள் நீளமும் இல்லை உங்களுடைய முகத்துல அதாவது சீலும் இல்லை உங்களோட உங்களோட சைத்தானும் இல்லை உங்களுடைய கருத்துகள்ல அதாவது என்ன அதாவது சங்கிலி போட்டும் இல்லை இப்படி அவங்களோட கைகளை கால்களை கெட்டியும் இல்ல இப்ப மலக்குமார்கள் சொல்லுவாங்க எங்களுக்கு என்ன ஒண்ணும் தெரியாது எங்களுக்கு கட்டளை தரப்பட்டுச்சு நாங்க அவங்கள எடுத்துக்கொண்டு வந்தோம் இப்ப மாளிகலை சுலாத்துலாம் அவங்கள்ட்ட கேட்பாங்க ஏன் நாசமா போக கூடியவங்களே நீங்க யார் இப்ப இவங்க ஒரு விவாதத்துல வருது அவங்க வழியில ஹாய் மொஹமத் ஹாய் முகமதுன்னு கொண்டு சத்தம் போட்டு கொண்டு வருவாங்க அதாவது ரசூலா பேரை சொல்லி கொண்டு வருவாங்க ஆனா ஹசரத் மாலிக் அலையாத்துல கண்டதும் நபி சொல்லா அலி பேர் கூட மறந்துடும் அவ்வளவுக்கு பயங்கரமான தோற்றத்துல அவங்க இருப்பாங்க இப்ப அவங்க கேட்பாங்க அதாவது கேப்பாங்க நீங்க இந்த மக்கள் சொல்லுவாங்க யார் மீது குரான் இறங்கிச்சோ யார் மீது ரமலான் மாசத்துல நோம்பு பரவாக்கப்பட்டிச்சோ அவங்களுடைய உமத்தான் நாங்க இப்ப மாலிக் அலையிஸ்லாத்துலாம் சொல்லுவாங்க குரான் இறங்கினது ரசூல் சல்லா அலிஸ்லாம் மீது தான் அதே போல அவங்களோட பேரை கேட்டதும் எல்லாம் சொல்லுவாங்க ஹசரத் மஹமது சலுல்லா உமத்தான் நாங்க மாலிக் அலையாத்து வஸ்லாம் உங்களுக்கு என்ன குரான் இப்படி அதாவது தவறுகள் செஞ்சீங்கன்னு தவறுகள் எச்சரிக்கை செய்யப்படலாம் கேப்பாங்க பதில் கொடுக்க மாட்டாங்க நரகவாதிகள் அதாவது கதவு போன சிறிக்கு நெருப்ப பாப்பாங்க இப்ப இந்த மக்கள் மாலிக் அலிஸ்லாத்து வஸ்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் அழுகுறதுக்கு அவகாசம் தான் நீங்க உலகத்துல கொஞ்சம் போல அழந்திருந்தீங்கன்னு சொன்னா இந்த நிலைமையை நீங்க பாத்திக்க மாட்டேங்கிய நிலைமைகள் ஆதரிக்காது நீங்க உலகத்துல கொஞ்சம் போல அழந்திருந்தால் அது மாலிக் அலைடைய கட்டளை கொண்டு நரகத்துல அவங்கள தூக்கி வீசப்படும் இப்ப எல்லாருமே ஒரே சட்டத்துலா இல்ல இல்ல சொல்லி சத்தம் இந்த சட்டத்தை கேட்டதும் நெருப்பு தூரமாக மாலிக் அலையாத்து கேட்பாங்க அதாவது உனக்கு என்ன ஆயிருச்சு ஏன் இவங்களை இல்ல அது சொல்லும் நெருப்பு சொல்லும் இவங்களோட வாயில களிமா இருக்குது அதனால எனக்கு பிடிக்கலாது இப்படியே ரெண்டு மூணு பையனை நடக்கும் அதுக்கு என்னால மாலிக் அலைய் சுவாத்துலாம் அல்லாஹ் கொண்டு கட்டளை கொண்டு சொல்லுவாங்க அதாவது அல்லாஹ் தலா உன்னை பிடிக்க சொல்லிக்கிறான்னு சொல்லி அப்பதான் அந்த நெருப்பு அவங்களை பிடிக்கும் யா சிலவங்களோட அதாவது கால் வரக்காட்டின் நெருப்பு இருக்கும் சிலவங்களோட முட்டு கால் வரக்காட்டின் நெருப்பு இருக்கும் சிலவங்களோட இடுப்பு வரக்காட்டின் நெருப்பு இருக்கும் சிலவங்களோட கழுத்து வரக்காட்டின் நெருப்பு இருக்கும் எப்ப அவங்களோட முகங்களை அதாவது நெருப்பு தீண்ட வருமோ அந்த நேரத்துல மாளிகை சொல்லுவாங்க அவங்களோட முகத்தையும் அவங்களுடைய உள்ளத்தையும் அதாவது எரிச்சியாக ஏன்னு சொன்னா இவங்க உலகத்துல அல்லாவுக்காக வேண்டி தொழுவக்கூடியவங்களாக சரிதா செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க ரமலானுடைய மாதத்துல நோன்பு பிடிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க அல்லாஹால எப்போ உரக்காட்டின் விரும்புறாங்களோ அது வர காட்டியும் அவங்களோட பாவத்துக்கு இங்க தண்டனா அவங்களுக்கு கிடைக்கும் ஆனா அவங்களோட முகத்தையும் அவங்களோட உள்ளத்தையும் பத்து வைக்குவானான்னு சொல்லி மாளிக மாலிக் அலிஸ்வல்லாத்து அஸ்லாம் இந்த நெருப்புக்கு கட்டளை கொடுப்பாங்க இப்ப பல நேரம் அவங்க என்ன செய்வாங்க தேர்வுகளை சொல்லிக் கொண்டிருப்பாங்க யா ஹன்னான் யா மன்னான் யார் ராஹிமீன் என்று சொல்லி சொல்லிக் கொண்டே இருப்பாங்க கடைசியில ஒரு நாளைக்கு அல்லாஹாலா ஜிப்ரீல் அலிஸ்லாத்துல சொல்லுவாங்க அதாவது உம்மத்தி முஹமதியா சலா அலி இஸ்லாமுடைய நிலமைகளை போய் பார்த்துட்டு அவங்க ஓடிக்கொண்டு வருவாங்க மாலிக் அலி சலாத்து கிட்ட போவாங்க அந்த நேரத்துல மாலிக் அலி சலாத்து வஸ்லாம் நரகப்படிய ஒரு பெரிய ஒரு மெம்பருக்கு மேல உட்காந்துப்பாங்க ஜிப்ரீல் அலி இஸ்லாத்து கண்டதும் அவங்கள வரவழைக்கிறதுக்காக வேண்டி எலும்பி நிப்பாங்க வரக்கூடிய அதாவது காரணத்தை கேட்பாங்க ஜித்ரீல் அலிஸ்லாம் சொல்லுவாங்க மத்திய முகமது அசல் அல்லா அலிஸ்ல நிலைமைகளை பார்க்க வந்திக்கிறேன் அவங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்ப அவங்க பதில் கொடுப்பாங்க மாலிக் அலிஸ்லா பதில் கொடுப்பாங்க பயங்கரமான நிலைமை அவங்க அதாவது மிகவும் நெருக்கமான ஒரு இடத்துல போடப்பட்டாங்க அவ நெருப்பு அவங்களுடைய உடம்பு அப்படியே பத்த வச்சு போட்டுருச்சு அவங்களோட இறைச்சிகளை திண்டு அவங்களுடைய முகமும் அவங்களுடைய உள்ளத்தை தவிர வேற எல்லாமே முடிஞ்சு போயிச்சு எதுல அவங்க இமான் அதாவது இன்னும் பிரகாசமா இருக்கிறது ஜிப்ரீல் அலையா சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு அனுமதி தருவீங்களான்னு சொல்லி ஜிப்ரில் அலி இஸ்லாத்து இஸ்லாமுக்கு பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கப்படும் அவங்க போயிட்டு பார்ப்பாங்க இப்ப மக்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாத்து இஸ்லாமு இவர் அதாவது கொடுக்கக்கூடிய ஒரு மலக்கு போல விளங்குது இவருடைய முகம் பிரகாசமா இருக்குது ரஹ்மத்துடைய அதாவது ஒலி இவருடைய முகத்துல அதாவது படிஞ்சரிக்குது கேட்பாங்க நீங்க யார் இவ்வளவு அழகான ஒரு முகத்தோட வந்திருக்கிறீங்களேன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க நான் தான் அதாவது முகமது சல்லா அலி இஸ்லாம் கிட்ட வகி கொண்டு போகக்கூடியவங்களா இருந்த இப்ப அந்த மக்கள் நபி சொல்லா அலுவலாமுட பேரை கேட்டது மறுபடியும் சத்தம் போட்டு அழுவ ஆரம்பிப்பாங்க ஜிப்ரீர் அலி இஸ்லாஸ்லாம் கிட்ட சொல்லுவாங்க எங்களுடைய தலைவர் ரசூத் சல்லா அலி இஸ்லாமுக்கு எங்க சலாத்த அவங்களுக்கு இந்த நிலைமைகளை சொல்லும் அதாவது எங்களுடைய பாவத்தின் காரணமாக இப்ப எங்களை அதாவது உங்களை விட்டு பட்டிக்கிது அதுவும் இல்லாம நாங்க அழிஞ்சியும் பேட்டிக்கிறோம் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் திரும்பியும் வருவாங்க அல்லாவுக்கிட்ட அல்லாஹாட்ட வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லுவாங்க அல்லாஹால கேப்பான் ஜிப்ரீல் அவங்க ஏதாவது உங்களுக்கு சொன்னாங்களா சொல்லுவாங்க ஓ அவங்க சொன்னாங்க நபி சொல்லா அலுவலிஸ்லாமுக்கு அவங்களோட சலாஃபத்தி வைக்க சொல்லி மக்கள் அவங்களோட நிலைமைகளையும் சொல்ல சொல் இப்ப அல்லாஹ்லாம் போங்க ஜிப்ரீல் அலி இஸ்லாமே ஜிப்ரல் அலி இஸ்லாத்துலாம் அல்லா போங்க நீங்க நபி சொல்லாட்ட பேருந்து நிலைமைகளை சொல்றேன் இதை கேட்டதும் ஜிப்ரீல் அலிஸ்வலாத்துலாம் உடனடியாக நபிஸ்லா அலுவலாமுடைய சித்மத்துல வருவாங்க அந்த நேரத்துல நபி சொல்லா அல்லீசல்ல ஒரு வெள்ள முத்தால சற்காட்டப்பட்ட ஒரு மாளிகையில உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க நாலாயிரம் கதவுகள் இருக்கும் ஒவ்வொரு கதவுக்கும் நடுவுல அதாவது ஒவ்வொரு ரெண்டு கதவுகளுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த சைட் கம்புகள் அது தங்கத்தாலே இருக்கும் செலாம் சொன்னதுக்கு பின்னாலி வீர சொல்லுவாங்க உங்களுடைய உம்மத்துல பெரும் பாவங்கள் செஞ்சவங்கள்ட்ட நான் வாரேன் அவங்க உங்களுக்கு செலாம் சொன்னாங்க அவங்களுடைய அதாவது அழிவை பத்தி அவங்கள்ட்ட சொல்ல சொன்னாங்க அதத்தான் சொல்றதுக்கு வந்தேன் நபி சொல்லா அலிஸ் உடனடியாக அரசுக்கு கீழே வந்து அல்லாஹு தாலாவுக்கு சேதா செய்வாங்க அல்லாஹு தாலாவுடைய எப்படி போல் பேசுவாங்க அவங்களுக்கும் கூட அந்த வார்த்தைகள் தெரியாம இருக்கு நபி சொல்லா அவுலிஸ்லம் அல்லாஹத்துல அந்த நேரத்தில் உள்ளத்துல ஒதுக்கி வைப்பான் அதை கொண்டு அவங்க போல் பேசுவாங்க போல் பாடுவான் அதுக்கேற்றினால அல்லாத்தால கட்டளை கொடுப்பான் தலையை உயர்த்துங்க என்ன கேக்குறீங்களோ கேளுங்க நிச்சயமாக கபூல் செய்யப்படும் இப்ப நபி சொல்லுவாங்க ஏல்லா என்னுடைய உண்மைத்துல சில பாவத்தாளிகள் இன்னும் நரகத்துல இருக்கிறாங்க அவங்கள அதாவது அவங்களோட தண்டனைகளை மன்னிச்சு அவங்களோட ஷபாத்தை அவங்க விஷயத்துல என்னுடைய ஷபாத்தை நீ கபூல் செய்ய அல்லாஹால கட்டளை கொடுப்பான்னு இருக்க கூடிய கண்டது உடனடியாக எழுந்திருவாங்க அதுக்கு இதுனால கேட்பாங்க மாலிக் என்னுடைய உமக்குடியும் அவங்க செஞ்சவங்களோட நிலைமைகள் எப்படி இருக்குது அவங்க சொல்லுவாங்க மிக்கவும் பயங்கரமான நிலைமையா இருக்குது இப்ப நபி சொல்லாலை கட்டளை கொடுப்பாங்க நரகத்துடைய வாசல துறக்கும் படி எப்ப நரகத்து வாசல்கள் துறக்கப்படுமோ நரகவாதிகள் நபி சொல்லா கண்டதும் யாரோல்லா எங்களுடைய உடம்புல இருந்த தோள்கள் எல்லாமே அதாவது இல்லாம பேற்றுச்சு எங்களுடைய ஈரல்கள் எல்லாமே பத்தி பேற்றுச்சு என்று சொல்லி அழுவா இப்ப நபி சொல்லாசன் செய்வாங்க எல்லாத்தையுமே வெளியெடுப்பான் எல்லாருமே பத்தி போன கரிகளை போல ஆயிடுவாங்க ஆகி இருப்பாங்க நபீ சொல்லா என்ன செய்வாங்க அதெல்லாம் குளிக்க வைப்பாங்க இப்ப சொர்க்கவாதிகள் அதுல குளிப்பாங்க அதுக்கு பின்னால அவங்க எப்படி ஆயிடுவாங்கன்னு சொன்னா ஒரு அழகான ஒரு தோற்றத்துள்ள ஒரு வாலிபர்களை போல அவங்களோட முகங்கள் எல்லாம் மாறி அவங்களுடைய முகங்கள் அதுவும் இல்லாம போல அதாவது வெளிச்சமாக இருக்கும் அவங்களுடைய நெத்தில் அல் ஜஹன் ரஹ்மான் அதாவது இவர்கள் நரகவாதிகள் ரஹ்மான் உடைய பொருத்தால விடுதலை செய்யப்பட்டவங்க அதுக்கு பின்னால அவங்களை சொற்கத்துக்குள்ள நுழைக்கப்படும் அந்த நேரத்துல யாரெல்லாம் நரகத்துல இருப்பாங்களோ அதாவது இந்த களிம சொல்லாம யாரெல்லாம் நரகத்துல இருப்பாங்களோ அவங்க எல்லாருமே கவலைப்படுவாங்க சொல்லுவாங்க குறைஞ்சபட்சம் நாங்க இந்த களிமாவை சரி சொல்லியிருந்தோம் என்று சொன்னா இன்னைக்கு நாங்களும் பாதுகாக்கப்பட்டிருப்போமே என்று சொல்லி கவலைப்படுவாங்க எத்தனையோ அதை தான் ரூபமா என்று சொல்லக்கூடிய ஆயத்தும் வருது அதாவது எல்லாத்தில சொல்லி காட்டுறானு பல காக்கர்கள் அண்டைக்கு கவலைப்படுவாங்க அதாவது எண்ணம் வைப்பாங்க நாங்களும் முஸ்லீம்களாக இருந்தீங்க எவ்வளவு நல்லா இருந்தோம் என்று அதுக்கு பின்னால மௌத்த ஒரு செம்பிளி ஆட்ட போல கொண்டு வரப்படும் அத சொக்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவுல நிப்பாட்டப்படும் அங்கனைக்கு வச்சு அதை வெட்டப்படும் இப்ப ரெண்டு பேருக்கும் அதாவது சார்களுக்கும் சுர்க்கவாதிகளுக்கு நரகவாதிகளுக்கு ரெண்டு பேர்களுக்கும் சொல்லப்படும் இப்ப மூத்துக்கு மூத்து கொடுக்கப்பட்டாக்கி இதுக்கு பின்னால யாருக்குமே மௌத் இல்ல அதனால நிரந்தரமாக நரகத்துக்கூடியவங்க நரகத்தில் சுரக்கத்தில் இருப்பாங்க